அன்புமிக்க நற்றினை நேயர்களே சூரியகாந்தனின் இனிய வணக்கம் பாற்றோடுதான் நான் பேசுவேன் நிகழ்ச்சியில் இடம்பெறும் இன்றைய பாடலை எதிர்நோக்கியிருக்கிறீர்கள் அல்லவா இதோ நேயர்களே இளையராஜாவின் இசை கவிஞர் கண்ணதாசனின் பாடல் மலேசிய வாசுதேவனின் குரலில் ஒலிக்கிறது படத்தின் பாடல் காட்சியானது நாயகன் ரஜினிகாந்த் தன்னுடைய அன்பு தங்கை லட்சுமி ஸ்ரீயை பார்த்து தன்னுடைய பாச உணர்வுகளை வெளிப்படுத்தி பாடுவதாக அமைந்தது பாடல் ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு என் தெய்வம் தந்த என் தங்கை என்று தொடங்குகிறது இதிலே ரஜினிகாந்தின் நடிப்பு ஒரு வித்தியாசமான பாணியில் தன்னுடைய முகத்திலேயே அந்த தங்கையின் மீது இருக்கக்கூடிய நேச உணர்வை மெல்லியதாக ஒரு மலரின் நறுமணத்தை போலே வெளிப்படுத்துவதாக இருக்கும் அந்த தங்கை சிறிய துவாலை ஒன்றினால் பூச்செடிகளுக்கு தண்ணீர் இறைத்து கொண்டிருப்பதை பார்த்தபடியே இவன் பாடலின் சொற்களை தூவிக்கொண்டிருப்பான் சரணத்திலே செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது சிந்தாமணி ஜோதியை போல் ஒன்றான வந்தம் இது என்கின்ற இடம் மிக இயல்பாக கவிஞரின் எழுதுகோளுக்கு வசப்பட்டிருக்கும் அடுத்து இவள் தங்கை அல்ல தாயானவள் நான் பாட கோடி பாடலின் பொருள் ஆனாள் என்று சொல்கிற இடமும் அவருடைய அனுபவத்தின் அந்த எழுத்து ஆற்றலுக்கு எளிதாக பொருந்தி வந்து ஒலிப்பதை நாம் கேட்டு மகிழலாம் அண்ணன் தங்கையை வாழ்த்தி பாடுவதாகவும் நெகிழ்ந்து பாடுவதாகவும் தன்னுடைய அரவணைப்பை பாசத்தை தேர்தலை சொல்வதாகவும் பல கவிஞர்களால் பல பாடல்கள் எழுதப்பட்டிருந்த போதிலும் சில பாடல்கள் மட்டுமே நாம் மறக்க நினைத்தாலும் மறக்க முடியாத வண்ணம் செய்வளாக விளங்கும் இதிலே இந்த மெலோடியஸ் வகையைச் சேர்ந்த இந்த பாடல் திரை இசை ஒலித்தாலும் மெல்லிசை பாடல் ஒன்று நம்முடைய செவிகளின் வழியே இதயத்தை சுட்டுக் கொண்டிருக்கிறது என்று நாம் எளிதாக ஒரு தங்கரதத்தில் பொன்மங்கள் நீளவு ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சங்கள் நீளவு என் தெய்வம் தந்த தெய்வம் தந்த என் தந்தை ஒரு தங்கரதத்தில் ரதத்தில் பொன் மஞ்சள் நீளவு ஒரு தங்க பொன் மஞ்சள் நீளவு தண்ணீ இரை போ உான சொந்தம் இது தங்கரதத்தில் பொன்ஞ்சள் நிலவு ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நீரினால் நீராட்டினால் என் ஆசை தீராதமா முன்னூறு நாள் தானாட்டினால் என் பாசம் போகாதமா என் ஆலயம் உன் கோபுரம் ஏழேழு ஜென்மங்களானாலும் மாறாதமா ஒரு தங்க ரதத்தில் ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு துணையாக பார்ப்பேனம்மா தேவர்களின் பல்லாக்கிலே கோலம் வைப்பேனம் மங்களம் திரு குங்குமம் வாழ நான் பாடுவேன் ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நீலவு தெய்வம் தந்த தெய்வம் தந்த என் தங்கை ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நீலவு ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சங்கள் நீளவு